ஆட்சித்திருக்கிறவர் என்ற அர்த்தத்தை சொல்றார் கணிபதி கையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வர என்ற பாகத்திலே பரமபுரத்தில் உள்ள திருவனந்தாழ்வான் பெரிய திருவதி முதலானோர் திருவிகிராட்சியாரை ஆட்சி திருக்கும் விஷயத்தை சொல்லுகிறார் அதற்கு மேலே இந்த லோகத்திலே எந்த வஸ்துவும் பிரகதி அந்த பிரகதியானது ஜெகத்துக்கு மோகத்தை ஒன்று பண்ணக்கூடியது செம்பெருமான் பெரிய கிராட்சியார் என்ற திவ்ய தம்பதிகளை அறியாமல் இருக்கும்படி பேரமாதிரி மறைக்கக்கூடியது அந்த பெரிய கிராட்சியாருக்கு கூப்பு என்கிற அர்த்தத்தை யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்ற பாகத்திலே தெரிவிக்கிறார் சம்பந்தம் பெற்று பகவானையும்திராட்சியாரையும்படி உணராதவர்களுக்கு சொல்றபோது முதலான தேவதகளை பற்றி சொல்றார் விம்மேசாதி சுரந்திரத சைதாசதாசீ ஜன என்ற பாகத்தில் இந்த அர்த்தத்தைத்தான் என்ற காலட்சேபத்திலே நான் கடைசியாக அனுசரித்தது பம்மா சிவன் முதலான தேவதகளுடைய சமூகமானது அவரவள் பத்திரிமாரூரில் சேர்ந்து திருவிசிராட்சியாரிக்கு தாகப் பொருளாயில் ாசி என்ற பொவாயின் இருக்கிறவர்கள் இது சப்தார்த்தம்சாதி சுரவிரஜ சதைத்தாசாசி ஜன இந்த இடத்திலே விசேஷார்த்தங்களை விஸ்தாரமாக நாயன ராச்சான் பிள்ளை அறிவிச் செய்திருக்கிறார் அதை பற்றி சில விஷயங்களை சொல்லுகிறேன் முதல் முதல்லே ஒரு இடத்தை உதாரணமாக தெரிவிக்கிறேன் சம்ஸ்கிருத பாஷையிலே ஆகாசம் புல்லிங்கமாயும் சொல்லலாம் நவீங்கலிங்கமாயும் சொல்லலாம் இந்த ஆகாசமானது ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருவி என்ற பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய ஆகாசத்தை சொல்லுகிறது பிரசித்தமானது சஸையிலே பரிச்சயமில்லாதவர்கள் கூட ஆகாஷத்துவத்தை கேட்கிற போது பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய ஆகாசம் என்று தெரிந்து கொள்வார்கள் வேதாந்தங்களிலே சிச்சில இடங்களில் ஆகாஷாவியமானூத்தான ஜாயன் ஆகாஷத்திலிருந்து தேவதகள் மனுஷர்கள் பசுபக்ஷிகள் பிற்பூம்புகள் என்ற நகரஜந்துக்களும் இந்தானதாக தெரிக்கிறது ஆகாஷாத் தேவகை விமானி பூதானி ஜாயந்தே என்ற வாக்கியத்திலே ஆகாஷப்தமானது பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய ஆகாஷப்தத்தை சொல்றதா அல்லது பரமாத்மாவு சொல்றதா என்ற சர்க்கை வியாசர் தம்முடைய சாஸ்திரத்திலே பண்ணி நிர்ணயத்தை செய்கிறார் பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய ஆகாசத்தை ஆகாஷப்தம் பிரசுத்தமாக தெரிஞ்சுப்பதா இருந்த போதிலும் கூட அந்த பூதாகாசமானது எல்லா விபத்துக்கும் காரணம் என்று சொல்கிறபோது சற்றது அதனாலே ஆகாஷாசேத கல்யுமான பூதானுஜாயந்தே என்ற வாக்கியம் என்ன இதுபோது உள்ள வாக்கியங்கள் என்ன அவர்களிலே கட்டாமல் திருத்தமாகச் சொச் சொல்ல ஆகாசத்துக்கு பூதாகாஷம் அர்த்தம் இல்லையே பரமாத்மா நாராயணனே அர்த்தம் என்று ஆகாசத்தல்லுங்க என்ற சூத்திரத்திலே அவர் நிச்சயம் பண்ணியிருக்கிறார் இப்போது சொன்னதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது ால் ஒரு அர்த்தமானது ஒரு சப்திற்கு பிரசித்தமாய் இருக்கிறது அந்த பிரசித்தமான அர்த்தத்தை கொள்ளும்போது பொருத்தம் ஏற்படுறதில்லை பொருத்தத்தை பற்றி பிரசித்தார்த்தத்தை விட்டுவிட வேணும் அப்பிரசித்தமாயிருந்த போதிலும் கூட அர்த்தத்தை அந்த சப்தத்திற்குமால் பொருத்தம் ஏற்படுமோ அந்த அர்த்தத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையை அவர் தெரிவிக்கிறார் ஆகாஷ சப்தத்தை பற்றி சொல்றார் பிராண சப்தத்தை பற்றி சொல்றார் ஜோதிஷ் சப்தத்தை பற்றி விசாரிக்கிறார் இந்து சப்தத்தை பற்றி விசாரிக்கிறார் இப்படி ஒரே அதிகரணத்திலே ஆகாசம் பிராணசப்தம் ஜோதிசப்தம் இந்திரசம் இந்த சப்தங்களெல்லாம் லோகானுபவத்தை ஒட்டி பார்க்கிறபோது அந்தந்தார்த்தத்தை பிரசித்தமாகச் சொல்லக்கூடியதாயிருந்த போதிலும் கூட அந்தார்த்தத்தை எடுத்துக்கொண்டால் பொறுக்கவில்லை அதுக்காக அதை ஒப்புணும் ஆகாஷ பிராண ஜோதிஷி இந்திர இது முதலான சப்தங்களெல்லாம் பரமாத்மாவையே சொல்றது என்று வியாகர் பிரம்மசூத்திரத்திலே நிச்சயம் பண்ணியிருக்கிறார் இது எல்லாச்சாரியர்களுக்கும் சம்மதம் இது இந்த ஆகாஷப்தமானது பூத்தாகாசத்திலே பிரசித்தியுடையதா இருக்கு அதை வைத்துக் கொண்டால் பொருத்தம் இல்லை பரமாத்மா என்ற சொபோதுதான் பொருத்தமாயிருக்கு அந்த சப்தம் பரமாத்மாவை எப்படி சொல்லும் என்று கேட்டு ஆ சமந்தா காசதைத்யகாச எங்கும் பிரகாசிக்கிற பொருள் அந்த சப்தத்திற்கு ஒரு விதமாக யுத்தத்தில் சொல்லி அந்த அர்த்தத்தை பரமாத்மாவினிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து திருத்தமாக தெரிவிக்கிறார் இதை ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேணும் இது எதுக்கு உதாரணம் என்றால் வேதாந்தங்களிலே சிச்சில வாக்கியங்களில் நான் முகனையில் பிரசித்தமாக தெரிவிக்கிற இளைஞர்களுக்கு சப்தம் என்ன சிவனையில் பிரசித்தமாக தெரிவிக்கிற சூக்ரகா சம்புகு சங்கர என்ற சப்தங்கள் என்ன சிவகளை சொல்லி இவற்றை எதற்காரணம் என்று பேசி இருக்கிறது ஆகாசத்தை ஜகற்காரணமாக சொல்லும் வாக்கத்திலே பூதாகாசத்தை சொன்னால் எப்படி பொருத்தம் ஏற்படவில்லையோ அதுபோன்று பிரந்த கர்ப்பப்தாலே பிரம்மாவை சொல்லி ஜகக்காரணம் என்றும் புத்ரகா சிவகா இப்படிப்பட்ட சப்தங்களை விட்டு ஜெயக்காரண வசுவ சொல்லியும் கூறுகிற வாக்கியங்களை நாம் எங்க எங்கே பார்க்கிறோமோ அங்கே அங்கே அந்த அர்த்தம் பொருத்தமா இல்லை ஆகா சப்தத்தை பரமாத்மாவிடத்திலே சேர்க்கிறது போலே திறன் நகர்த்தி சப்தம் உவரி சப்தம் இவகளையும் பரமாத்மாவிடத்தில் சேர்த்துவிட வேணும் அப்பொழுதுதான் பொருத்த குழுவில் ஏற்படும் என்பது நம் ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயம் அதற்கு வேதாந்த சாஸ்திரங்களிலே ஆகாரம் வந்திருக்கு விஷ்ணு சாஸ்திர நாமத்திலே ருத்ரகா என்று ஒரு திருநாமம் வந்திருக்கு திருநகர்த்தகா என்ற திருநாமம் வந்திருக்கு ருத்ரஹா என்ற திருநாமமானது சிவனை சொல்ற நாமங்கள்லே என்று சிவன் என்கிற அர்த்தத்திலே பிரசித்தியுடைய கிழங்க கர்ப்பகா என்ற திருணாமமானது பிரம்மாவை சொல்ற நாமா ஆகாச சப்தம் பூட்டாகாசத்தை பிரசித்தமாக சொல்வது போல உதிர சப்தமானது சிவனையும் கிரஞ்ச கற்ப சப்தமானது மங்கள் ஆனால் வித்தசார அத்தியாயத்திலே சேவையில் உள்ள குத்ர சப்தத்திற்கோ கிரஞ்சிகர் பிரப்தத்திற்கோ சிவன் பிரம்மா என்ற பொருளை பக்தர் பாக்கத்திலே ஆதரிக்கவில்லை இங்கா விதத்திலே ஒரு சரித்திரம் இதை நான் அடிக்கடி சொல்வதுண்டு இதிலே சத்தம் இருக்கு முதல் முதல்ல ப்ஹா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார் அஜானம் அஞ்சு வகையிலே இருக்கு அஞ்சு வகையிலே உள்ள அஜ்ஞானத்தை பிரம்மா சிருஷ்டித்தார் தம்மாலே சிருஷ்டிக்கப்பட்டுள்ள அஜானங்களை பார்த்தார் முதல் முதல்ல அஜானத்தை சிருஷ்டி பண்ணினோமே வருத்தமாயிருந்தது கனகசனந்தநாதிகளை சிருஷ்டித்தார் பகவான் நாராயணன் என்ன சிருஷ்டி என்ற காரியத்தை செய்யும்படி நியமனம் பண்ணியிருக்கிறான் என் முழுவனாலே அது செய்து களைக்கட்ட முடியாது நீங்கள் உதவியை செய்ய வேணும் என்று சனகசனந்தனாதிகளை அவர் கேட்டுக்கொண்டார் அவர்கள் பகவானிடத்திலே ரொம்ப கட்சியுள்ளவர்கள் வாகுதேவ பராயணாக என்று சனகசனந்தனாதிகளை கொண்டாடி சொல்றது ஸ்ரீதாகவம் வாகுதேவ சப்ரவாச்சியனான நாராயணனையே உபாயமாகவும் பலமாகவும் அத்தசித்திருக்கிறவர்கள் சிஷ்டிக்கு வகையில்லை நம்ம பிள்ளைகள் நாம் சொன்ன வார்த்தையில் கேட்க இல்லை என்று சும்மாவுக்கு கோபம் அந்த காலத்திலே மறுபடி சிருஷ்டி செய்கிறார் அப்போதுதான் குக்ர சிருஷ்டி என்று பாகவதம் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறது ருத்ரன் எதனாலே பெயர் என்னால் குண்டாமலும் அழுகபடியாலே ருத்ரன் என்று தயார் பழைய எல்லா ஜந்துக்களையும் அழும்படி செய்கிற வழியாலே ருத்ரன் தான் ரோதனத்திற்கு ரோதனம் என்றால் தான் ரோதனத்துக்கு சீகபடியாலையும் பழைய காலத்திலே எந்துக்களை அழிந்தடி செய்கிறபடியாலேயும் சூத்ரம் என்று தயார் சோதனால் ஊக்கிரம் எனும் நிர்வசனம் பண்ணியிருக்கிறார் ஊக்கிரசப்தம் சிவனை சொல்றது என்பது ஒரு விதமா பிரசித்தமானதுதான் விஷ்ணுநாத்தியாயத்திலே சுக்ர சப்தம் சிவனை சொல்றது பொருத்த பொருளா இல்லாமையினாலே ஒப்புக்கொள் அல்ல விஷ்ணுவை சொல்ற நாமாவலிகள் சிவனை சொல்ற நாமாவை சொன்னாலும் கூட விஷ்ணுவை சொல்றதாகத்தான் அந்த நாமாவை நிர்வகிக்க வேண்டும் அப்பொழுதுதான் பொருத்தம் பகவான் விஷ்ணுவுக்கு உதன் என்று எதனாலே தயார் என்று பட்டர் சாஸ்திரத்திலே விசாரிக்கிறார் அர்த்த ஜனங்களை பகவானாகிய தன்னையும் தன் குணங்களையும் தன் கரிதத்தையும் அனுபவிக்கும்படி பண்ணி அப்படி அனுபவிக்கிற காலத்திலே ஆனந்த கண்ணீர் விட்டு அழும்படி பண்றவன் இவன் அதனாலே சுக்ரஹா என்ன விஷ்ணுவுக்கு திருணாமம் காலத்திலே துக்கம் கொடுக்க மாட்டாமல் அழிந்தரி பண்றவன் அதனாலே இச்சுவனக்குடன் என்ன தயார் பகவத் விஷயத்தை அன்போடு அனுபவிக்கிற காலத்திலே ஆஸ்வாத சீத நேற்றான்முக புலகீ தித ஆத்திரவான் சதா பரவுணாவிஷ்டகா என்ற ஸ்லோகம் சொல்லும்படி தன்னின் கண்ணீருமாய் ஆனந்த பாஸ்பத்தை விட்டு அழிந்ததியா பண்றவன் இவன் ரெண்டு பேரும் அழிமுடியா தான் பண்ற துக்கத்தாரே அழிப்படியா பண்றான் இவன் ஆனந்தத்தாரே அழும்படியாக பண்றான் அதனாலே ருக்ரம் என்ன விஷ்ணு விஷய தயார் என்று ருத்ரகா இந்த திருநாமத்துக்கு விஷ்ணு அர்த்தம் என்று சொன்னபோது காசனத்தில் கட்டணத்துக்கு அவங்க என்ற இடத்துல சிறங்கம் என்ற சப்தம் சுவர்ணத்தை சொல்றது தங்கத்தை சொல்றது அழகான வசுவை சொல்றதுக்கு நோக்கும் சிறந்த சப்தம் சிறந்த சப்தம் சுந்தரமான பரமபதத்தை சொல்றது ஒரு சீயானவள் அந்த குழந்தை கர்க்கத்தில் வைத்து தாங்குமா போல அழகான பரமபதமானது வைத்து பகவானை தாங்கிற அதனாலே பிறந்த கர்ப்பகா செல்ல பகவானது பிரச்சின சொன்னார் சொல்ல பூதாகாசத்தைச் சொல்லக்கூடிய ஆகாஷ்வத்தை பரமாத்மபரமாக நிர்வகிக்கிறது போலே சிவனையும் பிரம்மாவையும் சொல்லுகிற உக்ரகா சிறந்த கர்ப்பகா என்ற சப்தங்களை இப்படி பரமாத்மா நாராயணனிடத்திலே பெருக்கி காற்றார் இப்படி பிரருவிக்கடலை யோகத்தாலே விஷ்ணுபரமாக சொல்வது என்ன சாஸ்திரங்கள் சொல்லுவார்கள் எந்த வேதாந்த வாக்கியங்களிலே யுத்த சப்தத்தையும் சிறந்த சப்தத்தையும் விட்டு எதற்காரண வசூல் பேசப்படுகிறதோ அந்தந்த வாக்கியங்களில் பிரசித்தி அதிகரித்து சிவனையோ பின்மாவையோ சொல்றபோது சட்டம் லோகத்தாலே விஷ்ணுபரமாக கொள்ள போகணும் ஆகையாலே பின்ஹா ஜெகத்காரணம் இல்லையா சிவன் ஜகத்காரணம் அவர்கள் பரமாத்மா என்று லோகத்திலே பலதாலே கொண்டாடப்படுகிறார்களே அவர்களுக்கு அஜானம் உண்டு திங்க தம்பதிகளை குறுகைத்தமனையின் தெயுகிறாக்கியாரையும் அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை நமக்கு சம்சாரிகள் எந்த தத்துவத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களே பரமாத்ம போட்டியிலே வைத்து பேச வேண்டிய பிரம்மாவையும் சிவனையும் இந்த போட்டியிலே வைத்து சொல்லலாமா என்று கேட்கப்படாது அவர்கள் ஜீவ போட்டியிலேதான் சொல்லவர்கள் சில வேதாந்த வாக்கியங்களிலே அவர்களை காரணப்பொருள் பரமாத்மா என்ன நேரப்பார்க்கிற போது நமக்கு தோற்றினாலும் கூட அந்த அர்த்தத்திலே பொருத்தவில்லை அந்தந்த வாக்கியத்திலே உள்ள விக்கிர சப்தம் சிறந்த கற்ப சப்தம் நாராயணனு சொல்வதாகத்தான் வெற்றி கொள்ள வேண்டும் ஆயாலே இந்த பிரசித்த பிரம்மாயின் சிவனும் பரமாத்மா என்று சொல்வதற்கு இல்லை சீவகோட்டியிலே சேர்ந்தவர்கள் என்பது பரமாச்சாரியரான ஆளவங்காருடைய சித்தாந்தம் அதை பற்றித்தான் பிரம்மேசாதி புறமுழ சதைதாசீதனாக சொல்ற என்ற இடத்திலே இந்த ஆதி சப்தத்தாலே யார வாங்கிக் கொள்றது என்ன ஒரு கட்ட இந்திரத்தான் வாங்கிக் கொள்ளணும் பிரம்மா சசிவாகா இவாளோடு சேர்த்து இந்திரனை சொல்லிருக்கிறேன் லோகத்திலே துன்மாவை உயர்ந்த தெய்வமாகவும் சிவனை உயர்ந்த தெய்வமாகவும் ஒப்புக்கொள்ளுகிற மதங்கள் உண்டு இந்திரனை ஒப்புக்கொண்ட மதமே கிடையாது அந்த பரமாத்மா இந்திரன் என்பதை ஒப்புக்கொள்றதில்ல அந்த இந்திரனோடு சேர்த்து இவாழ சொல்லியிருக்கிறபடியாரே இந்திரனுக்குள்ள தரம் தான் இவ்வாறுக்கும் ஒரு பாவம் சொல்றார் மற்றொரு விஷயம் என்னன்னு கேட்டா உலகத்திலே இவர்கள் இவர்களையும் இவர்களுடைய பத்ரிமார்களையும் பொம்பெருமான் பெரிய சிராட்சியால் இவர்களுக்கு சொல்லிவிட்டால் மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அது கைவிட்டு சுத்தம் இப்ப நம்ம போர்ந்து இருக்கிறவர்கள் பகவானுக்கும் பிராட்சிக்கும் தாச வீட்டாளாயும் தாசிகளாயும் இருக்கிறவர்கள் சொல்லி என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டியதில்லை பிறந்தவர்களான இவர்களை சொல்ல போதே அது சுந்தம் அதனாலதான் ப்மேசாதிசுரவிராசாசீணி சொல்றார் என்ன அப்படி ஒரு வியா இன்னொரு வியானேசாதிசுரவிரித்தாசதாசீகண என்ற இடத்திலே இவர்களுடைய பத்தியமாரை எடுத்து பெரியகிறார்கியாருக்கு அடிமகளாயிருக்கிறவர்கள் என்ற அர்த்தத்தை சொல்ல வேண்டியதில்லை இந்த தேவதகளே தீப தம்பதிகளுக்கு அடிமை என்ற அர்த்தம் சொல்லப்பட்ட இவர்களுடைய பத்தியமார்களும் அடிமை என்பது தன்னடையே ஏற்படும் ஆர்வத்தில் இந்த வச்சனை அடிக்கடி வரவு சயேவனா ராஜன் ஹாரியா தாசத்தசா சுக எத்தே சமதி கட்சி எத்தை தேசிய தனம் இந்த வசனத்தை ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கிரந்தங்களிலே அறிக்கை எடுத்துச் சொல்லுவார்கள் மூன்று பேருக்கு தனம் கிடையாது காரியை புக்ரன் தாச ியை ஸ்ரீதனமாக தனத்தை கொண்டு வரா புத்தன் ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணி தனத்தை கொண்டு வரா தாசனு ஒரு காரியத்தை செய்து தனத்தை தேடி வருகிறா அப்போ அதை பாரியைக்கும் புத்தனுக்கும் தாசனுக்கும் யாருக்கு தாச கூட்டாலோ இவா தேடுற பணமும் சயேவா ராஜன் தாசா நல்ல எத்தே சமரிகிட்டு எஸ் தனம் ஹாரியோ புத்திரனோ தாசனோ தனக்கு தேடினா இவா மூணு பேர் யாருக்கு தாச கூட்டாளோ அவாளுக்கு தான் இந்த ஹனமே தவிர வரல ஸ்ரீயானவள் ஸ்ரீதனமாக கொண்டு வந்தா கூட எங்க அப்பா அம்மா கொடுத்தது நான் என் மிக்கப்படி விநியோகம் சொல்றேன் என்ன அவள் இருக்கப்படாது இருந்தா அது ஸ்ரீ சேராது ஸ்ரீதனமாக கொண்டு வந்தா கூட சாவியை பர்தாட்டை கொடுத்துருவான் ரூஷன் தேடி கொண்டு வந்தா கூட பத்னிக்கு சாவியை கொடுத்துருவா அது வேற விஷயம் ஆனா சாஸ்திரம் திரையாராஜன் ததா சுதான இந்த நியாயத்தாலே பம்மாசிதம் முதலானாலும் அவளுக்கு அதாவது பகவான் சிவாச்சி இவாளுக்கு